ब्रह्मा ब्रह्मा विद्या, नमो शांति யகர்த்திருஷி भूतस्य நமோருளவரோமூண்ட்ரா கேச்சி வீத்தீராச்சி அூத்த ோம் அடபாச்சாரியர் அதுவைத்தான உடைய ஆதிகுவாகிய பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணினார் முதல் ஸ்லோகத்தில் எல்லாம் கவனித்து புரிஞ்சுக்கணும் அத்வைத ஞானத்தை உடைய ஆதி குருவாகிய பகவான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு நமஸ்காரம் பண்ணினார் முதல் ஸ்லோகத்தில் எல்லாமே முக்கியம் அத்வைத ஞானத்தை உடைய பகவான் ஆதி குருவாகிய பகவான் அவருக்கு நமஸ்காரம் பண்ணினார் நம்ம நமஸ்காரம் பண்ற போதே அத்வைதான நிற்கிறோம் அத்வைதான நமஸ்காரம் பண்ணினார் ரெண்டாவது ஸ்லோகத்தில் அத்வைதான நம்மளை அசங்கனாக ஆக்குகிற ஞானம் மற்ற ஞானம் அல்ல சங்கத்தை உண்டு பண்ற ஞானம் மற்ற ஜானமெல்லாம் விஷயங்கள்ல துவைத்தில நமக்கு சம்சாரத்துல சம்பந்தத்தை ஸ்பரிஷத்தை ஏற்படுத்துற ஞானம் ஆனா அத்வைத்தான் சம்சாரத்தோட சம்சாரத்தில் ஸ்பரிசிக்காம நம்மளை பண்ற ஞானம் அதனால இது அஸ்பரிஷ யோகம் யோகம்னா ஞானம் தான் அர்த்தம் இங்கே யோகம் இஸ்இக்குவல் டுஸ்பரிஷ யோகம்னா அஸ்பரிஷ ஞானம் அசங்க ஜம் இந்த அஸ்பரிஷ ஞானம் அஸ் அத்வைத தரிசனம் சொன்ன சங்கராச்சாரியருடைய என்ன அத்வைத தரிசன சம்பிரதாய கர்த்த நமஸ்காரம் அத்வைத தரிசன நமஸ்காரம் நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவாக இதெல்லாம் போடுறோம் அத்வைத ஞானத்தை உடைய ஆதி குருவாகிய ஸ்ரீ பகவான் நாராயணனுக்கு நமஸ்காரம் அப்படி போட்டு அப்புறம் அத்வைதானே நமஸ்காரம் இந்த அத்வைதான சுகத்தை கொடுக்கக்கூடியது சாப்பிட்ற போதும் சுகமா சாப்பிட்ட பலனும் சுகமாயிருக்கு அது மாதிரி வேதாந்தம் படிக்கிறதும் சுகமாயிருக்கு வேதாந்தத்தோட பிரயோஜனமும் சுகமாயிருக்கு இப்படிதான் நினைக்கிறேன் தபஸ் பண்ணினா அந்த தபஸ் பண்ணினோம் தபஸ் பண்ற போது கஷ்டமா இருக்கு பலன் சுகமா அதுதான் மற்றதுக்கு இதுக்கு வித்தியாசம் கர்ம காண்டத்தில் கர்மா பண்ற போது கஷ்டமா தான் இருக்கும் கர்ம பலன் சுகமா இருக்கும் ஆனா வேதாந்த விஷ அப்படி இல்லை எப்படி சாப்பிட்ற போதே நமக்கு ரொம்ப சுக்கமாக இருக்கோ உப்பு கூட உப்பு ஒரு உக்கு கொஞ்சம் போட்டிருந்தா உப்பு போடலனா சாப்பாடு சாப்பிட முடியாது உப்புனால தான் நம்ம சாப்பிட்றோம் கொஞ்சம் உப்பு எடுத்துகிட்டு பாருங்க ரொம்ப சாப்பிட முடியாது டேஸ்ட் இருந்தால் தானே சாப்பிடுவோம் டேஸ்ட் இல்லைன்னா எப்படி சாப்பிடுவோம் ஆகையனால போயிட்டு போகிறது அது நமக்கு வேண்டாம் இப்போ வந்து சாப்பிட்ற போதும் சுக்கமாக இருக்குது சாப்பிட்ட பிறகு கிடைக்கிற பலனும் சுகமாயிருப்பது போல வேதாந்த விசாரமும் சுகமாக இருக்கு நம்ம வந்து சாதனமும் சுகம் சாத்தியமும் சுகம் அது வேதாந்தத்துலதான் மத்தத்துல அப்படி இல்லை சாதனம் துக்கம் சாத்தியம் சுகம் சாதனம் ஆனா சாதனத்தையும் சுகமா நினைக்கிற ஒரு குணம் வந்துடுத்துன ஆனந்தம் தான் நமக்கு அப்படி இல்லை பெரும்பாலும் துக்கம்தான் பணம் எப்படின்னா துக்கம் துக்கம் சேர்த்து பணத்தை விஷயத்தில் சொல்ற போது சம்பாதிக்கிற போதும் கஷ்டமாயிருக்கு சம்பாதிச்ச பணத்தை காப்பாற்றுற போதும் கஷ்டமாயிருக்கு சம்பாதிச்ச பண்ண பணத்தை செலவு பண்ணுற போதும் கஷ்டமாயிருக்கு அது அது வீணா போனாலும் கஷ்டமாயிருக்கு எப்படி இருந்தாலும் பணத்தில் சுகமே இல்லைன்னு அது அது அது ஆனந்தமாக நினைக்கிற அளவுக்கு பக்குவம் இருந்துடுத்துனா வேறு விஷயம் பொதுவாக சாதாரண ஜனங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறது இல்லை அதனுடைய தாத்யம் தெரிஞ்சவனுக்கு துக்கம் கிடையாது அறிவோடு செயல்படுறவனுக்கு பெரும்பாலும் துக்கம் இல்லை அறிவோடு நிறைய பெரும்பாலும் துக்கம் இல்லை காரியத்தையும் அறிவோடு பண்ணினான்னா துக்கப்படுறதுக்கு அவகாசம் மிக மிக குறை அறிவில்லாம உணர்ச்சி வசப்பட்டு பண்ணினா தான் நிறைய துக்கங்கள்லாம் ஏற்படுறது ஆக சத்வ சுகோ ஹிதா இது ஹிதமாகவும் இருக்கு அதனால தான் ஸ்ரேய்டர் பிரேயஸ்டன்னர் நட்சக்கேத சொல்லும் போது எது பிரியமா இருக்கோ அது சுகமாக இருக்காது எது சுகமோ அது பிரியமாக இருக்கு எது க்ஷேமோ நன்மையை தருவதுன்னு சொல்லணும் எது பிரியத்தை கொடுக்கிறதோ அது வந்து நன்மையாக இருக்காது ஸ்ரேயஸாக இருக்காது எது பிரியமோ அது ஸ்ரேயஸ் இல்லை எது ஸ்ரேயோ அதில் நமக்கு பிரியம் இல்லை இது எப்படின்னா இது ஸ்ரேயஸ் பரமஸ்ரேயஸ் ஸ்ரேயஸையும் கொடுக்கறது நமக்கு உண்மையான பிரியமாக இருக்கிற ஆனந்தத்தையும் கொடுக்கறது சர்வசத்துவ சுதாக வாதம் பண்ணுறத்துக்கே அவகாசம் இல்லை இது முழுக்க முழுக்க சம்பாதம் இது விவாதத்துக்கு உரியது கிடையாது திரும்ப ஒரு தடவை இப்படி பார்க்குறோம் அவ்வளோதான் படிச்சுட்டேன் எவ்வளோ தூரம் யோசிச்சாலும் நிறைய விஷயங்கள்லாம் புரியுது இது விவாதம் பண்ணுறதுக்கும் உரியறது கிடையாது இது சம்பாதத்துக்கு உரியது குருவும் சிஷ்யனும் குரு வந்து சொல்லி கொடுக்கிறதுக்கு இன்னொருத்தனுக்கு வந்து விவாதம் பண்ணி ஒருத்தனுக்கு அத்வைதத்தை நாம புகுத்த முடிய விவாதம் பண்ணி நீ அத்வைதத்தை தான் ஒத்துக்கணும்னு நாம செய்ய முடியாது அவனா ஜிக்யாசுவா மூக்ஷுவா ஜிக்யாசுவா இருந்து ஏங்கி தவிச்சு கேட்டாத்தான் பிரயோஜனம் கிடைக்குமே தவிர ஒருத்தங்கிட்ட போய் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி அப்படி வாதம் பண்ணி அவனுக்கு வந்து புரிய வைக்க முடியாது புதஜனகி வாதகா பரித்தஜாம் தேவையில்லை சொல்றோம் இல்லையா வாதகா வாதஹா ஜல்பகா விதண்டா இருக்கே வாதகா சொன்னா என்ன அர்த்தம் உண்மையை தெரிஞ்சுக்கணும் ரெண்டு பேர் பேசிக்கிறதுக்கு பேரு வாதம் சொல்றாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள் அதுவும் வாதகா தான் குரு அதுவும் சம்பாதம் சொன்னா தப்பு இல்லை குரு சிஷியனுக்கு சொல்லிக் கொடுக்கிற போதுதான் அந்த அந்த அந்த பாஷணம் அந்த பேச்சு சிஷியன் கேட்கிற கேள்வி குரு சொல்ற பதில் இதெல்லாம் சம்பாதம் உத்தமமான விஷயத்தை ரெண்டு பேரும் பேசிக்கொள்ளுகிறார்கள் பரமார்த்த தத்துவ விஷயத்தை பற்றி இருவரும் பேசிக்கொள்ளுகிறார்கள் பரமார்த்த தத்துவ விஷயத்தை பற்றிய கேள்வியை சிஷியன் கேட்கிறான் பரமார்த்த தத்துவ விஷயத்தை பற்றிய அறிவை குருநாதர் கொடுக்கிறார் ஆகவே அது சம்பாதம் குருநாதர் உபதேசித்த விஷயத்தை சிஷியர்கள் கலந்துரையாடலாக நிகழ்த்துகிறார்கள் அது வாதஹா அதையும் சம்பாதான்னு சொன்னா ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் இப்படி ஒரு பழக்கம் ஜல்பகான்னா என்ன அர்த்தம் தன் கட்சியை பத்தியே பேசிட்டு இருக்கிறது சொல்றதுக்கு பேர் ஜெல்பகான்னு பேரு இன்னொருத்தன் சொல்றத தப்புன்னு சொல்லிக்கின்றே இருக்கிறதுக்கு பேர் வித்தண்டான்னு பேர் இன்னொருத்தன் சரிங்கிறத பத்தி நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை நீ சொல்றது வித்தண்டான்னு பேர் அதுல வாதம் சேர்த்துட்டாங்க தெரியாது ஜெல்பம்னா உளரல்னு அர்த்தம் சாதாரணமா ஜி ஜண்ட விஷயம் அல்ல இது வந்து அத்வைதம் அவிவாதம் எப்படி இருக்கு அத்வைத்தம் அவிவாதா விவாதத்திற்கு அப்பாற்பட்டது அவிருத்த சமசத்தா விஷய அபாவா நிறைய இருக்கு வியாக்கியான படிச்சா நிறைய அதாவது அவிருத்தம் என்ன சொன்னோம் வகுப்புல என்ன சொன்னோம் ஒரு ஒருத்தரும் படைப்பை பற்றி ஒரு ஒரு கொள்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்ம கிட்ட உங்க கொள்கை என்ன படைப்பை பற்றி உங்க கொள்கை என்னன்னா படைப்புங்கிறது இல்லைங்கிறது தான் எங்க கொள்கை படைப்பை பற்றி நீங்கள் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு கொள்கை வைத்திருக்கிறீர்கள் எங்களுக்கு படைப்பை பற்றி ஒரு கொள்கையும் இல்லவே இல்லை படைப்பு என்பதே ஒரு மாய தோற்றம் படைப்பு சிருஷ்டி சிருஷ்டி வந்து உண்மையே கிடையாது இது மிச்சா சிருஷ்டி மாயா சிருஷ்டி வாஸ்தவமாக கிடையாது உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ ஆகம பிரகரணத்திலே பாருங்க வச்சிருந்தீங்கன்னா புஸ்தம் இருந்த பாருங்க ஆகம பிரகரணத்திலேயே வந்துது இந்த ஸ்லோகத்தை சொல்றேன் இந்த ஆறாவது ஸ்லோகம் ஆறாவது ஸ்லோகம் ஆரோக விட்டுட்ட பிரபவசயம் ஜனதி பிரணோம்சூன் புருஷ பிசக் அங்கரி ஏழு முக்கிய ஆரம்பி விபூதி பிரசவம் மிச்சித்திரேதி சிஷிரிக் மாற்றம் பிரோசி இஷ்டௌ விளாற்பூ மலச்சித்தோகம் சஷ்டிரித்தியே கிரீடாமிஷஸ்வாவோயம் ஆகிய கால கேட்டது அங்கே சி பத்திர கருத்துக்கே அங்கே வந்தது இப்படி நிறைய அங்கே அந்த சிருஷ்டியை பற்ற நம்பர்லாம் போட்டுருந்தோம் இந்த நம்பரை கூட இப்போ கவனிக்கணும் ஆஹா எட்டு ஒம்பது ஏழு எட்டு ஒம்பதா ஏழு எட்டு ஒம்பது எதுக்கு சொல்கிறேன் சிருஷ்டி இல்லைங்கிறதுக்கு வந்து வைத்த பிரகரணத்துலேயும் இருக்குது அத்வைத்த பிரகரணத்துலேயும் இருக்கு சிருஷ்டி கிடையவே கிடையாதுன்னு சொன்னார் ஆகையினால அவருத்தா அதே நம்ம பார்த்தோம் இன்னொரு கருத்துன்னு சொல்லி வைக்கிறேன் இந்த அவருத்தஹாங்கிறதுக்கு துவைதத்தில் தான் விரோதமெல்லாம் வரும் விரோதம் எல்லாம் எங்கே வரும் துவைதம் சத்தியம்னா விரோதம் வரும் துவைதத்தில் வந்து நமக்கு ஒன்றுக்கொன்று முரண்படுவோம் நான் எல்லாம் நான் நினைக்கிற போது நான் யார்கிட்ட விரோதம் பண்ணுறது இந்த அத்வைதானம் அப்ப அஸ்பரிஷ யோகா அசங்க ஜானம் யாரோடையும் அதான் அசங்கமாச்சே அசங்கமானது எப்படி அவிருத்த விருத்தமாக இருக்க முடியும் சங்கத்தில் தான் விருத்தம் ஏற்படும் அசங்கத்தில் விருத்தம் ஏற்படும் இது வந்து ஒன்று தெரிஞ்சுங்க எத்தையற்ற சங்ககா தத்திரத்திர விரோதா எப்படி இருக்கு பாருங்க எத்தையற்ற சங்ககா தத்திர தத்திர விரோதா எத்த எத்தனை அசங்கா தத்திர தத்திர அவிரோதா சங்கமே இல்லையோ அங்கே விரோதம் இல்லை ஆனால் அதை வந்து நம்ம நடைமுறைப்படுத்த முடியுமான நம்ம மனசுக்குள்ளதான் அந்த ஞானத்தோடு இருக்கணுமே தவிர வியவகாரத்தில் அவன சொல்லணும் வியாவகாரிக திருஷ்டியா விரோதா பாரமார்த்திக திருஷ்டியா சொல்லணும் இல்லையா எவகாரத்தில் எனக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடு இருக்கு பாரமார்த்திக திருஷ்டத்தில் கருத்தாவது வேறாவது பாடாவது மனமாவது மனமே கிடையாது மனசே கிடையாது மனசே இல்லைங்கிற போது கருத்தே கிடையாது கருத்தே கிடையாதுங்கிற போது கருத்து வேறுபாடுங்கிறதும் கிடையாது ஆ கருத்து வேறுபாடு உண்மையா பொய்யான்னா உனக்கு வேதாந்தம் படிச்சிருந்தா அது எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு பொய்யின்னு புரியுப்பா ஆக அது வந்து மேலெழுந்த வாரியா பார்த்தா உண்மை மாதிரி தெரியும் ஆனால் உண்மையில வேறுபாடு இல்லை அது நமக்கு மாத்திரம்தான் தெரியும் ஆக இந்த அவிருத்தகாங்கிற வார்த்தைக்கு துவந்துவா தீ துவா இருமைகளை கடந்திருக்கு இருமைகளுக்குள் தான் விரோதம் ஏற்படும் இருமைகள் அற்ற நிலையாக இருப்பதால் இதில் விரோதத்துக்கு வாய்ப்பே இல்லை இருமைகளை மதிக்காததால் இருமைகளை ஏற்றுக்கொள்ளாததால் இருமைகளை ஏற்றுக்கொள்ளாததால் விரோதம் இல்லை அவிவாத அவிருத்த இன்னொன்று சொன்னேன் சமசத்தா இப்ப சமசத்தான்னு சொன்னா ஒரே நேரத்தில் வந்து ரெண்டு இருந்தால்தான் விரோதம் வரும் ரெண்டு உண்மை இருந்தாத்தான் விரோதம் வரும் இருப்பது ஒரே உண்மை இருப்பது ஒரே உண்மை இரண்டு உண்மை இருந்தா தானே விரோதம் வரும் இந்த உண்மை சரியா அந்த உண்மை சரியான்னு கிடையாதப்பா இப்ப வந்து சொப்பனத்துல வந்து நமக்கு தூங்குறோம் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டோம் படுத்து தூங்குறோம் சொப்பனத்துல நமக்கு நிறைய வெளிச்சமே தெரியறதுன்னு வச்சுக்கோ அந்த வெளிச்சத்துக்கும் இந்த வெளிச்சத்துக்கு சம்பந்தம் இருக்கோ சம்பந்த கிடையாது அங்க வெளிச்சம் இருக்கு அதுவேற சத்தியம் இந்த சத்தியம் அந்த நேரத்தில் காணப்படலை இவன் சாப்பிட்டு ஒழுங்கா அரகுறையா வேலை செஞ்சதுனால தான் சொப்னமே வந்திருக்கு ஒழுங்கா வேலை செஞ்சிருந்தா சொப்னமே வந்திருக்காது சும்மா ஜோக்கா சொல்ல அப்புறம் வந்து சொப்னம் வந்ததுன்னு சொன்னா அதுக்கு காரணம் வச்சுப்போம் எதுக்கு இப்ப தாற்பயம் என்னன்னா ஜாகிரத் சத்தியத்துக்கும் ஒரே சமயத்தில் பொழுது ஒரே பொருளுக்கு வந்து இப்ப கயிறு ஒன்று இருக்கு பாம்பு ஒன்று இருக்குன்னு ரெண்டு சொல்ல முடியுமா இருக்கிறது ஒண்ணுதான் இருக்கு ஆகையினால சமசத்தா கிடையாது இருக்கிறது விஷம சத்தா சமசத்தா இருந்தால் தான் எதுவும் அதுவும் ஒரே நேரத்தில் இருந்தால் தான் நமக்கு ப்ராப்ளம் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க நம்ம நம்ம கொடுக்குற முக்கியத்துவத்தை பொறுத்து இருக்குது எல்லாத்துக்குமே அவருத்தாகங்கிறதுக்கு இப்படி ஒரு அர்த்தம் முக்கியமாக இங்கே வேற அர்த்தம் நான் முதல்ல சொல்லிட்டேனே சிருஷ்டி இல்லைங்கிறதுலாம் தாற்பயம் இப்போ வந்து ஒரு ஒரு பெரியவர் இருக்கார் வயசான பெரியவர் இருக்கார் பேர குழந்தை இருக்குது சின்ன குழந்தை ஓ கோபத்தில் வந்து தாத்தா ஓங்கி உதைக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த தாத்தா கோபம் வருமா ஓஞ்சி அடிப்பாரா அந்த குழந்தைய அறிவு இருக்கா அவளுக்கு என்ன உதைக்கிறியே அப்படின்னு அடிப்பாரா அடிக்க மாட்டா இந்த குழந்தைக்கு அவருக்கு அந்த இடத்துல அவருக்கு அகங்காரம் வேலை செய்யாது ஆனா அதே சமயம் பையன் நாற்பது வயசு பையன் அவருடைய பையன் வந்து நீ முட்டாள்தனமா பண்றேன்னு ஓங்கி உதைச்சான்னு வச்சுங்களேன் எப்படி இருக்கும் மனசுக்கு அப்போ என்னன்னா அகங்காரம் பலமாக இருக்கு ஏன்னா அவர் இந்த குழந்தை உதைக்கிற போது அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலை ஆனால் அதே இது பையன் அவனும் குழந்தையாக இருந்தான் வந்தானே அவன் குழந்தையாக இருந்து உதைச்சான்னா பரவாயில்லை பெருசாக உதைக்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த அகங்காரம் பலமாக இருக்கும் அதே மதுலேருந்து என்ன தெரியுது ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருந்தாதான் விரோதம் ரெண்டு பேரும் ஈக்குவலாக இல்லைன்னா விரோதம் ரெண்டு பேரும் இவனுடைய அகங்காரமும்லமா இருக்கு அவனுடைய அகங்காரமும் பலமா இருக்கு சொன்ன விரோதம் வரும் அத்வைதிக்கு அகங்காரம் உண்ட அத் அகங்காரம் இருந்த அத்வை அத்வைதிக்கு அகங்குறதே பொது புரிஞ்ச நான் எனும் பொய்ய நடத்துவோன் நான் அந்த நான் எனும் பொய்யை நடத்துவன்ிறார் பாரதியத்துற எனக்கேது அகங்காரம் ஆகினால அகங்காரம் இல்லைன்னு சொன்னா அங்க விரோதம் இல்லை எத்த எத்த அகங்காரா தத்திர விரோத எத்த எத்திர நிரகார அவிரோதம் எது அசங்க ஜருஷ அத்வை எல்லா சம்பந்தத்தையும் அழிக்கிற ஞானம் மற்ற ஞானம் அல்ல சம்பந்தத்தை விருத்தி பண்ணிட்டு இருக்கிற ஞானம் ஆகையினால இது அசம்பந்த அசங்க அஸ்பர்ஷானம் இத படிக்கிறதுக்காக தான் வந்திருக்கும் இதை குரு சொல்லி கொடுத்தார் தேசிதாக கொஞ்சம் இதெல்லாம் சொல்லணும்னு நினச்சேன் அதுதான் கொஞ்சம் திரும்பவும் போனேன் அவ்வளோதான் சரி இப்போ இந்த நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் இன்னும் நம்ம நிறைய பேர் இருக்காங்களே அதர் ஃபிலாசபர்ஸ்ங்கிறாங்களே மற்ற தரிசனக்காரர்கள் மற்ற தரிசனக்காரர்களெல்லாம் ஏன் துவைதத்தை சரின்னு சொல்லுகிறார்கள் நம்ம வந்து துவைத்தம் சரி இல்லைன்னு நாம் சொல்கிறோம் அத்வைத்தந்தான் சரின்னு சொல்றோம் மற்ற தரிசனக்காரர்கள்லாம் ஏன் துவைதத்தை சரி இல்லைன்னு சொல்லுகிறார்கள் துவைத்தத்தை அத்வைதத்தை சரி இல்லைன்னு சொல்லுகிறார்கள் துவைத்தத்தை சரின்னு எதனால சொல்லுகிறார்கள் அவர்கள் துவைத்தம் சரின்னு சொல்றது சரியா தப்பா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம அத்வைத்த ஜான நிஷ்டையை அடைவதற்காக நாம இப்ப படிக்கிறோம் இத படித்தோம் இதை நேற்றுக்கு அதில் எத்தனையோ பேர் இருக்காங்க துவைத்திகளில் நிறைய குரூப் இருக்கு அத்வைதிகளில் நிறைய குரூப் கிடையாது வியாபகாரிகமாக ஏதோ குரூப் இருக்கலாம் அது வந்து அத்வைதத்தை ஒதுக்கி வச்ச ஒதுக்கி வைச்ச துவைத்தத்துக்கு பிராத்தானியம் கொடுத்து விவகாரம் பண்றது அதனால தான் அத்வைதம் அத்வைதத்தில் நிற்கணும்னா ஒன்றும் விவகாரமே இருக்கக்கூடாது விவகாரம் இருந்தாலே அத்வைதம் ஆடிண்டு தான் இருக்கும் அதனால தான் குறைச்சிக்கணும்னு சொல்கிறோம் ஆனால் கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் இல்லை இல்லை சமாளிக்கலாங்கிறார் புரிய நடிச்சியம பலாசங்கம் நித்திய திருப்தோ நிராசிரய கர்மன்பிப்பிரிவ கிஞ்சி கரோதி சக நீத்தி கரோமிட்டு போய் நீ அத்வைத்தின்னு ஊர்ல இருக்கவங்க தெரியணுமாகும் அப்படிங்கிற மாதிரி பேசுறார் கிருஷ்ணர் நான் நினைக்கிறேன் அதனால இங்க என்னன்னா இவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் துவைத்திகளுக்குள்ள நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்கள் முக்கியமாக முக்கியமானவர்களா இவர்கள் இருக்கிறார்கள் இவர்களை சாங்கியர்கள் இவர்கள் ஒரு சிலர் தான் சாங்கியர்கள் சத்காரியவாதிகள் நெய்யர்கள் வைசேஷிக்கர்கள் இவர்களெல்லாம் அச்காரிய காரியம் சத்தா அசத்தா கேள் காரியம் சத்தா அசத்தா காரணம் சத்தா அசத்தான்னு கேட்கலை காரியம் சத்தா அசத்தான்னு கேட்கிறோம் அசத்துன்னு ஒரு குரூப் சொல்லுகிறது சத் குரூப்ல நாமளும் சேர்ந்துப்போம் கொஞ்ச நேரம் சேர்ந்துப்போம் சேர்ந்து நுட் என்ன பண்ணுவோம் சத்காரியவாதமும் எடுபடாது சத்காரியவாதம் ஸ்ருதி விரோதம் ஸ்ருதியினுடைய பரம தாத்யத்துக்கு விரோதம் ஆகையினால சத்காரியமும் ஏற்றுக்க முடியாது வியாபகாரிக திருஷ்டியில சத்காரியவாதத்தை ஒத்துக்கிற மாதிரி பேசுவோம் ஆனா பாரமார்த்திக திருஷ்டியில சத்காரியவாதத்தை நீக்கிட்டு நம்ம என்ன சொல்லுவோம் அஜாதிவாதா அசத்காரியவாதத்தில் சேர மாட்டோம் அசத்காரியவாதத்தில் சேருவதில்லை சத்காரியவாதத்துல தான் சேருவோம் அதுவும் எதுக்கு கொஞ்சம் புரியறதுக்கு அத்தியாரோபத்தை புரிய வைக்கிறதுக்காக அபவாதம் பண்ற போது அஜாதிவாதத்தை தான் சொல்லுவோம் அஜாதிவாதத்தை வச்சுக்கிண்டு அபவாதம் பண்ணும் சத்காரியவாதத்தை வச்சுக்கிண்டு அத்தியாரோபம் பண்ணுவோம் அஜாதிவாதத்தை வைத்துக்கொண்டு அபவாதம் பண்ணுகிறோம் அப்ப அத்தியாரோபம் அபவாதம்னா கேள்வி கேட்கக்கூடாது ஞாபகம் வச்சுக்கோம் அத்தியாரோபம்னா என்ன சுவாமி அப்படின்னா இதுக்கு தான் ஃபஸ்ட்டு முதல் கிளாஸில் வராமல் திடீர்னு நேரம் மேலே கிளாஸ்க்கு வந்தால் வம்பு இந்த சப்தத்துக்குலாம் இந்த பதத்துக்கெல்லாம் அர்த்தம் இப்போது நான் சொல்ல ஆரம்பித்தா நான் பழையபடியும் எல்கேஜி கிளாஸில் போன மாதிரி ஆகிடும் அதில் இந்த பதத்துக்கு நான் அர்த்தமெல்லாம் சொல்லலை ஆக கற்பனை வந்தவாறு காட்டினோம் அப்படின்னா அதுக்கு சத்காரியவாதம் வேணும் காண்பனவெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லணும்னா அஜாத்திவாதத்தை எடுத்து நாம் எந்த வாதிகள்னா அசத்காரியவாதிகளா சத்காரியவாதிகளா அஜாத்திவாதிகளான்னா அத்வைத்தவாதிகள் வாதம்னா கொள்கைன்னு ஞாபகம் வச்சு வாதம் வாதம் வாதம்னு சொல்லிகிட்டே இருக்கீங்களே இந்த இந்த பக்கவாதத்தில் சேர்ந்துதான் இந்த பதினெட்டு வாதத்தில் ஒன்று அப்படின்லாம் கேட்கக்கூடாது என்னெல்லாமோ வாதங்கிறாங்களே அந்த வாதம் இந்த வாதம் அது வாதம் முதல் தாத்தம் உடம்புல இருக்கிற காற்று அந்த வழி பள்ளிக்கூடத்துக்கு போடுற லா அதுவே உச்சாரணத்திலே பிரச்சனை வருது ஜத்தி அவர்கள் சத்காரியத்தைந்தி தோற்றத்தை விரும்புகிறார்கள் இவர்களும் தர்க்கத்துக்கு பிராதியம் கொடுத்து இப்படி சொல்லுகிறார்கள் நான் முதலே சொல்லிட்டேன் தர்க்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இப்படி பேசுகிறார்கள் தர்க்கத்துக்கு சம்மதமான அந்த தர்க்கத்துக்கு அனுகூலமான ஸ்ருதி ஸ்ருதிக்கு அனுகூலமான தர்க்கம் இல்லை தர்க்கத்துக்கு அனுகூலமான ஸ்ருதியை அவர்கள் மேற்கோள் காட்டுவார்கள் அப்புறம் இன்னொரு குரூப் நெய்யாய்களை என்ன பண்ணுகிறார்கள் முதல் வரி வந்து சாங்கியர்கள் சொல்லிட்டேன் ரெண்டாவது வரி அபரே தீராகா அபூதச ஜாதி அசத்திலிருந்து தான் சத்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லுகிறார்கள் அப்புறம் அடுத்தது என்ன சொல்றது ஒருத்தர் கருத்தினால அவசியம் இல்லை அவனே இவனை நீக்கிவிட்டான் இவனே அவனை நீக்கிவிட்டான் நீக்க வேண்டாம் நாம தான் இந்த கருத்துல தான் இருக்கோம் அப்படிங்கிற குரூப்ல தான் நாம இருக்கிறோம் நியாய மதத்தினர் சொல்ற வார்த்தை கிஞ்சி பூதம் கிஞ்சித்து ஜாயம் உடனே இவங்க என்ன சொல்கிறார்கள் சாங்கியர்கள் அபூதம் எப்படி வரும் இல்லாதது வருகிறது சொல்றது இருக்கிறது ஏன்னா அதனுடைய அந்த ஒரு செயலானது செயல் புரிபவனை சார்ந்திருக்கிறது செயலானது செயல் புரிபவனை சார்ந்திருக்கிறது கிரியாயாக திரவிய ஆசிரயத்துவம் அபேட்சிதம் அப்படின்னு சொல்லுவார்கள் கிரியாயாக திரவிய ஆசிரயத்துவம் அபேட்சிதம் செயலுக்கு ஒரு இதெல்லாம் ரொம்ப தர்க்க பாஷை அல்ல திரவியா திரவியம்னா என்னன்னு கேட்காதீங்க திரவியம்னா என்ன இந்த பூஜைக்குலாம் வச்சிருக்கோமே அந்த திரவியமே நம்ம திரவியமா அப்படி இல்லை கிரிய செயலுக்கு ஒரு திரவியம் இருக்கணும் ஒரு ஆள் இருக்கணும் இங்கே பாடம் நடக்கிறதுனா பாடம் நடக்கிறது ஆசிரியர் இல்லைன்னா ஆசிரியர் இல்லாமல் இப்படி பாடம் நடக்கும் பா ஆசிரியர் இல்லாமல் பாடம் நடக்க முடியாது பாடம் நடக்கிறது அப்படின்னா பாடம் நடக்கிறது என்றால் நடத்துபவர் யார் அப்படின்னு கேள்வி வந்ததுன்னா நடத்துபவர் ஒருவரும் இல்லை பாடம் நடக்கிறது அப்படின்னு சொன்னால் அதில் அதுக்கு அர்த்தம் இருக்கோ அர்த்தமே கிடையாது அது மாதிரி இந்த காரியம் முன்பு இல்லை ஆனால் காரியம் தோன்றிவிட்டது சொல்றது காரியம் இல்லாத பானை வருகிறது இதே தான் இருக்கும் களிமண் இருக்குது பானை இருக்குது இந்த பானை இருக்கிற பானை வந்து களிமண்ணுக்குள்ளே இந்த பானை இருந்துதா இல்லையா இதுதான் கேள்வி களிமண்ணுக்குள்ள இந்த பானை இருந்ததுங்கிறான் சாங்கியம் இல்லைங்கிறான் நையாயி அதே மாதிரி காரணமாகிய பரம்பொருளுக்குள் உலகம் இருந்ததா இல்லையா நமக்கு பானை முக்கியம் இல்லை திருஷ்டாந்த காரணமாகிய பிரம்மம் பரம்பொருள் அந்த பிரம்மனிடத்தில் அத்வைத்தமான பிரம்மனிடத்தில் இந்த துவைத்தமயமான பிரபஞ்சம் இருந்ததா இல்லையா இருந்ததுன்னு ஒரு குரூப் சொல்லுகிறது சாங்கியர்கள் இல்லைன்னு ஒரு குரூப் சொல்லுகிறது அப்ப அதுக்குள்ள இருந்ததுன்னா காரணத்திற்குள் காரியம் அவ்வக்தமாக இருந்தது அப்படின்னு சொன்னா துவைதமா அத்வைதம் சித்திக்குமா நடக்கவே நடக்க ஆகவே காரணத்துக்குள் காரியம் அதாவது அத்வைதத்துக்குள் துவைத்தம் இருக்கிறது அவ்வப்பொழுது துவைத்தம் வெளியே வரும் அப்படின்னா என்ன அர்த்தம் அத்வைதமே கிடையாதுன்னு ஸ்ருதி என்ன சொல்லி இருக்கு அத்விதீயம் பிரம்ம இங்கே என்ன படிச்சிருக்கோம் அவ்வகாரியம் அக்ராஹியம் பிரபஞ்சோபசமம் சாந்தம் சிவம் அத்வைத்தம்னு படிச்சிருக்கோம் இப்போ அத்வைத சப்தம் இருக்கு இப்போ அத்வைதத்துக்கு என்ன அர்த்தம் சொல்லுவேன் நம்ம சித்தாந்தம் என்னது அத்வைத சித்தாந்தம் மறந்துக்கீங்களா நம்ம சித்தாந்தம் அத்வைத சித்தாந்தம் அद्वैதம்னா என்னங்கிறதுனுடைய டெப்தை விட பார்க்க போறோம் அद्वैதம்ங்கிறது எப்பவும் அद्वैதம்தான் ஒரு காலத்துலயே அது द्वैதமா மாறினதே கேடையாது nakashchit jyayate jeevaha sambhavosya vidyate etatta duttamam satyam yatra kinchinnajayate yatra kinchinnajayate yatra kinchinnajayate eeshavasyam idam sarvam புருஷ ஏவ இதம் சர்வம் அதை மறக்கவே கூடாது புருஷா ஏவ இதம் சர்வம் ஈசாவாஸ்யம் இதம் சர்வம் எல்லாம் சர்வம் எதை நீ பார்த்துட்டு இருக்கேன்னா நீ பானைய பார்க்கறியா மண்ணை பார்க்கறியா பானைய பார்க்கிறியா மண்ணை பார்க்கறியா அவ பானைக்கும் பானையை பார்க்குறியா மண்ணை பார்க்குறியான்னா மண்ணைத்தான் நான் பானை மாதிரி பார்க்கறேன் பானை இருக்காங்க எத்தனை பொருள் இருக்கப்பா பானை இருக்கா மண் இருக்கா எத்தனை வஸ்து இருக்கு அப்படின்னா இல்லை மண்ணு தான் இருக்கு பானைன்னு ஒரு வஸ்து இருக்கா நீ என்ன பண்ணியிருக்க ஒரு சொல் உண்டு இந்த சொல்லை உண்டு பண்ணிட்டு நீ பண்ணின வந்து படைக்கு வந்து பானையை நீ வந்து புதுச பானைன்னு ஒரு பொருளை நீ உண்டு பண்ணலை மண்ணுதான் இருக்கு பானைங்கிற சொல்லை நீ உருவாக்கியிருக்க அந்த சொல் உண்மையல்ல அந்த சொல்லுக்கு இருப்பு கிடையாது அதே மாதிரி நீ உலகம்னு ஒரு சொல் உருவாக்கின்னு இருக்க உலகம்னு சொல்லி ஒரு சொல்லை உருவாக்கின்னு துவைத்தம்னு ஒரு சொல்லை உருவாக்கின்ட்டு நீ திண்டாடுற உண்மையிலேயே பிரம்மந்தான் ரொம்ப இதுதான் ஏன்னா நம்ம அனுபவம் முழுக்க நம்ம விறத்தி முழுக்க ஒரே துவைத்த விற்த்தியா இருக்கு ஆனா நம்ம வந்து அத்வைத்த விற்த்தியை பலப்படுத்துறதுக்காக சாஸ்திரம் இவ்வளவு சிரமப்படுத்து பாருங்க நமக்கு மனசு முழுக்க வியாபிச்சிருக்கிற விற்பி என்னது நல்ல எவ்வளவு எத்தனை உபனிஷத்து என்ன படிச்சாலும் நமக்கு இருக்கிற ஸ்ட்ராங் விற்பி பலமான விற்பி என்னது துவைத்த விற்பி தான் இதையே இது பண்றோமான் தச்சிந்தனம் தனம் அன்யோன்யம் தோதனம் அது நம்ம பண்றதில்லை அது முடிஞ்ச உடனே துவைத்த சிந்தனம் ஏதே ஏக பரத்வம் இந்த துவைதத்தை பத்தியே பேசுறதுதான் விவகாரமா வச்சுருக்கும் அதனால இந்த அத்வைதான நமக்கு உறுதிப்படுறதில்லை அதுக்காக அத்வைத ஜானத்தை உறுதிப்படுத்துறதுக்காக தான் அப்படி சொல்றாரு இப்படி அபூதம் சயின்ஸ் கூட சொல்லுகிறார்கள் சொல்றாங்க படைக்கப்படவில்லை அழிக்கப்படவும் முடியாது பண்ண முடியாது க நாட் டிஸ்ட்ராய்டு ம அதை வந்து நீ அழிக்கவும் முடியாது அப்படி இருக்கிறபோது படைக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது அப்படின்னு விஞ்ஞானமே சொல்கிறது அப்படி இருக்கிறபோது எங்கே படைக்கப்படுகிறது எங்கே அழிகிறதுன்னெலாம் சொல்கிறது சிருஷ்டியாவது ஸ்திதியாவது சம்ஹாரமாவது கிடையவே கிடையாது எல்லாம் பாருங்கள் நம்ம படித்த முதல்ல படித்ததுக்கெல்லாம் நேர்மார்க் சிருஷ்டியாவது ஸ்திதியாவது லயமாவது அபூதம் கிஞ்சித் நைவ ஜாயத்தை அப்போ அவங்களே ஒருவருக்கு ஒருவர் இந்த கருத்தை இல்லை என்று சொல்லுகிறார்கள் பூதம் ந ஜாயத்தைங்கிறது யாரு நைய நியாய மதத்தினர் பார்த்து சொல்லுகிறார்கள் அப்புறம் நியாய மதத்தினர் வந்து சாங்கிய மதத்தினர் என்ன சொல்கிறார்கள் இவர்களை பார்த்து அபூதம் நெய்வ ஜாயத்தை இப்படி இதே தான் டாபிக் இவங்களுக்கு வருஷக்கணக்காக இதே பேசின்னு இருக்காங்க நீங்கள் படித்து பார்த்தா தெரியும் விவதந்தேவம் இது சில புஸ்த்வயான்னு போட்டிருக்கேன் அத்வயான்னு போட்டிருக்கியப்பா அவகிரம் இருக்கா இல்லையா இந்த புத்தகம் அபகிரம் இருக்கு இதுக்கு ரெண்டு பாடம் இருக்கு ஒரு பாடம் இருக்கு துவயாகான்னு ஒரு பாடம் இருக்கு அத்வயாக ஒரு பாடம் இருக்கு ஒருவருக்கொருவர் சொல்ற விருத்தம் வதந்த ஒருவருக்கொருவர் முரண்பாடாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆகையினால இவர்கள் என்ன ஆகிறார்கள் ரெண்டு அர்த்தம் அத்வயாக அர்த்தம் பண்ணிட்டோமான இவர்கள் இவர்கள் தங்களை அறியாமலேயே அத்வைதிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம் தங்களை அறியாமலேயே இவர்கள் அத்வைதிகளாக ஆகிக்கொண்டிருக்கிறார்கள் அதை ஒத்துக்க இவனால முடியல இதை ஒத்துக்க அவனால முடியல ஆகையினால ரெண்டையும் ஒத்துக்காம ரெண்டு அதுல அவனுக்கு குழப்பம் வர்றது அவன் சொல்றதுல சில நியாயம் அவனுக்கு தோன்றுகிறது உடனே அதுக்கு பதில் சொல்ல வேண்டி இருக்கு இதனால ராகத்வேஷங்கள் க்ளேசம்தான் ஜாஸ்தியாக இருது அதான் சிருஷ்டி இருந்தால் தானே நம்ம என்னன்னா சிருஷ்டி கட்சியே இல்லவே இல்லை நீங்கள் உங்கள் தீரி என்ன சிருஷ்டியை பற்றி அப்படின்னு நம்மள்கிட்ட கேட்டால் எங்களுக்கு சிருஷ்டியே இல்லை அதனால தீயே இல்லை நீங்கள் ஐம்பது தேரி வச்சிருக்கலாம் படைப்பை பற்றி நாங்கள் ஒரு மாதிரி சொல்கிறோம் படைப்பை பற்றி ஒரு ஒரு சஸ் அதான் சாஸ்திரத்தை பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருபத்தஞ்சு தத்துவம் பான் ஒருத்த முப்பது தத்துவம்மா ஒருத்தர் முப்பத்தாறு தத்துவம் ஒருத்தர் வந்து தொண்ணூத்தாறு தத்துவம் இப்படி நீ ஆயிரம் தத்துவம் சொல்லிட்டு போ எல்லாம் துவைத்தத்தில் தான் இந்த தத்துவபேதம்னா இருக்கிறதெல்லாம் ஒரே தத்துவம் நாசதோ வித்தியதே பாவோ நாபாவோ வித்தியதே சதா உபயோரப்பி திருஷ்டோந்தோ உபயோரப்பி திருஷ்டோந்தோ தத்துவதரிசிபி தத்துவதரிசிபி அனயோகோ உபயோகோ அந்த இரண்டினுடைய முடிவு ஸ்வரூபம் உணரப்பட்டிருக்கிறது வீட்டையில் இரண்டாவது அத்தியாயம் பதினாறாவது ஸ்லோகத்தை கோட் பண்ணி பார்த்துவோம் இல்லாததற்கு இருப்பு கிடையாது இருப்பது இல்லாமல் போவது இல்லை இந்த இருப்பது எது இல்லாதது எது என்கின்ற இரண்ட உண்மையை உண்மையை ஆராய்ந்தவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் தத்துவ தரிசிபிஹி அனையோகோ உபயோகோ அந்த ஏதே அத்வயாக இவர்கள் தங்களை அறியாமலேயே அத்வைதிகளாக மாறிவிட்டார்கள் சொல்லலாம் இல்ல துவயாகு போட்டா என்ன அர்த்தம் ஏதே துவயாக இந்த துவைத்தவாதிகள் இந்த துவைத்தவாதிகள் பரமார்த்தான் சுவாமிஜி அத்வயாகாங்கிறது எடுத்துக்கவே இல்லை துவயாகனே அர்த்தம் பண்ணியிருக்க ஆகையினால ரெண்டுக்கும் அர்த்தம் கொடுக்கறதுக்கு அதில் இந்த அவகிரகம் ஒன்று இருக்கு ஆகையினால அத்வயாகாலும் போட்டாலும் தப்பு இல்லை துவயாகாலும் போட்டாலும் தப்பு இல்லை துவயாகா வந்து ரொம்ப சௌரியம் நல்லது துவயாகா அப்படின்னா என்ன அர்த்தம் துவைத்தினா அவர்கள் அத்வையான அவர்கள் அத்வைதிகளாக மாறி அஜாத்தியை அஜாதியைத்தான் இவ்வாறு அவர்கள் விளக்குகிறார்கள் அஜாதி பிரம்மன் ஒன்றும் தோன்றவில்லை என்ன விளக்குகிறார்கள் என்ன நாங்கள் ரொம்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ரெண்டு பேரும் போட்டுக்கிற சண்டையை பார்த்து எங்களுக்கு பரம ஆனந்தம் ஒரே ஆனந்தமாக இருக்கு இதைத்தான் நாங்கள் சொல்லிக்கின்றே இருக்கோம் எல்லா குரூப்பும் ஞாபகம் எல்லா துவைத்திகள் குரூப்பும் இந்த ரெண்டுதான் இருக்காங்க ஒன்று அசத்காரியவாதி இல்லாட்டி சத்காரியவாதி சத்காரியவாதிகள்லாம் ஆஸ்திகர்கள் பெரும்பாலும் அசத்காரியவாதிகள்லாம் நாஸ்திகர்கள் ஆனா ஞாபகம் வச்சுங்க இதுல இன்னொரு கஷ்டம் நையாய்கனும் நையாய்களும் வைசேஷிகர்களும் அசத்காரியவாதியாக இருந்தாலும் ஆஸ்திகவாதிகளாக இருக்கிறார்கள் அதனால அந்த குரூப்லாம் கொஞ்சம் நிறைய பேர் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லாதது வந்தது அப்படி சொல்லி அதனால கேச்சி தேவன்னர் கொஞ்சம் பேர் தான் இந்த சத்காரியவாதத்துல இருக்கிறார்கள் நிறைய பேர் அசத்காரியவாதிகளாக இருக்கிறார்கள் இதெல்லாம் வருஷ கணக்கா படிச்சுட்டு இருக்காங்க நிறைய புஸ்தகம் இருக்குதுக்கு ஏதோ சும்மா நம்ம ரெண்டு ஸ்லோகத்தில் முடிச்சோட நினைச்சு விடாதீங்க முடிக்கிற விஷயம் இல்லை வருஷ கணக்கா இந்த சத்காரியவாதத்தையும் அசத்காரியவாதத்தையும் புஸ்தகம் புஸ்தகமாக படிக்கிறாங்க நான் ஒரு புஸ்தகத்தை தான் பெரிய புஸ்தகம் நினைச்சேன் அதை போய் ஒரு நையாயி கட்ட கேட்டேன் அவர் சொன்னார் அது பால பாட்டம்னா பெரிய புஸ்தகம் அந்த புத்தகத்தை வந்து நான் நினைச்சுட்டு இதுதான் பெருசா இருக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு சொன்னேன் அது ரொம்ப பால பாட்டன்னு நான் பக் பாயத்திற்கு பெருசாகவும் அதுக்கு மேல என்னெல்லாமோ புத்தகங்கள்லாம் இருக்கு ஏகப்பட்ட புத்தகம் சுங்கேரி சங்கராச்சாரியர் இதில் மகா நிபுணர் அவர் ரொம்ப வேதாந்தத்தை காட்டணும் தர்க்கத்துல தான் அவருக்கு ஜீவனை அதுக்காக இல்லைன்னு சொன்னது அவருக்கு தர்க்க சாஸ்திரத்தில் எவ்வளவு இது அது ரொம்ப அது மாத்திரம் இல்லை இவங்களால் என்னென்னா யாரோடையும் பழக கூட முடியாது பேசவே முடியாது யார் என்ன சொன்னாலும் அதுக்குள்ளே அர்த்தத்தை கண்டுபிடிச்சுட்டே இருப்பாங்க ஊடுருடுவாங்க உள்ளே போயிடுவாங்க புத்தியை தீற்ற சக்தி தர்க்கசாஸ்திரத்துக்கு நிறைய இருக்குது அதனால தான் வேதாந்தம் படிக்கிறதுக்கு தர்க்கசாஸ்திரம் ஒரு குவாலிஃபிகேஷனாக சொல்கிறாங்க விவேக சூடாமணி மேதாவி புருஷோ வித்வான் ஊகா போக விசக்ஷணா ஊகா போக விச்சக்ஷணன்னு பேர் நீங்கள் தர்க்கசாஸ்திரத்தை ஆரம்பித்தாலே உங்களுக்கு தலை சுத்தும் தர்க்க சங்கிரகம்னு ஒரு புத்தகம் அது ஆரம்பித்தாலே பாலானாம் சுகபோதாய அப்படின்னா ஆரம்பிக்கும் விதாய குருவந்தனம் பாலானாம் சுகபோதாய கிரியத்தை தர்க்க சங்கிரகா அந்த ஸ்லோகத்தை தவிர பாக்கி எதுவுமே புரியாது ரொம்ப ரொம்ப சிரமப்படணும் பரிசிரமம் பண்ணும் நல்லா தூக்கம் வரும் புரியலன்னா தூக்கம் புரியறதுக்கு சக்தி இருந்ததுன்னா அதனால அந்த புரியறதுக்கு சக்தி இருந்ததுன்னு சொன்னா நமக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கும் அதுக்குத்தான் காயத்ரி ஜபம் நிறைய பண்ணணும் இல்லாட்டி காயத்ரி ஜபம் பண்ணாமையா பண்ணுவான் அதெல்லாம் காயத்ரி ஜபத்தை நிறைய பண்ணிட்டு அந்த சக்தி ஒரு அது அதிருஷ்டம் அது கொடுக்கும் அது பரவாயில்லை நமக்கு இது புரிஞ்சா போகிறோம் என்ன எல்லாம் சொல்லி கடைசியிலான நமக்கு என்ன சுருவானே உபாசத்தே அந்நேற்றம் அஜானந்தஹா இவ்வாறு இத பத்தி எல்லாம் தெரிஞ்ச அந்நேத் அஜானந்தஹா ஸ்ருத்வான் உபாசத்தை கேட்டே நிறைய பேர் மோட்சம் அடைஞ்சு விடுறான் கிருஷ்ணன் அதுக்கு தான் நமக்கா தான் கிருஷ்ணர் உதவி பண்ணிட்டு இருக்கார் என்னத்துக்கு இந்த தர்கா சுகீதா கர்த்தவியா கிம் அன்னை வேற சாஸ்திரத்தை எல்லாம் எடுத்து படிச்சு மண்டைய ஒடிச்சு இது போர் அடுத்த ஸ்லோகத்தை படிக்கலாம் அவிவம்மா <khyapyamanam ajatim taihi> <taihi> அவிவாதம்ிபோதிமானம் அஜாதிமஹே இவர்கள் மறைமுகமாக நேரடியாக இல்லை சரி நாங்களும் அஜாதிவாதத்தை ஒத்துக்கிறோம்னு வரல வந்துட்டான்னா அப்புறம் நமக்கு அவனுக்கு வித்தியாசம் செய்ய அதில் ஒத்துக்குறதில்லை ஆக இவர் அவரை கிரிட்டிசைஸ் பண்ணுறார் அவர் இவரை கிரிட்டிசைஸ் பண்ணுறார் நம்ம யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை ஏன்னா நம்ம தான் சொல்கிறோம் காரியமே இல்லைங்கிற போது காரியத்தை பற்றி என்ன ஆராய்ச்சி வேண்டி கிடக்கு நீ காரியம் இருக்குன்னு நினச்சிட்டு காரியம் சத்தா காரியம் அசத்தான்னு பேசின்னு இருக்கேன் நாங்க காரியமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆகையினால உங்களை நாங்க நீங்க ஒருவருக்கொருவர் நெக்ட் பண்றதுனால நாங்க புரிஞ்சுட்டோம் ரெண்டுமே சரியில்லைவாதமும் சரியில்லைங்கிறது அவன் வந்து சொல்றது மூலம் எனக்கு புரியறது சத்காரியமும் சரியில்லைங்கிறது இவன் சொல்ற மூலம் எனக்கு புரியுது அதனால ஒன்னு எனக்கு புரியுது காரியம் சத்துமல்ல காரியம் அசத்துமல்ல சதசத் கிடேத் இதுத வச்சு நம்மளும் அசத்தாக இருந்தால் அது சத்தாக இருந்தால் நீங்க நமக்கு உலகம் அசத்தாக இருந்தால் விளங்காதுன்னா விளங்காது இல்லவே பேசி ஆள் இருக்க மாட்டோம் அசத்தாக இருந்தால் விளங்காது நானும் பேசிட்டு இருக்கேன் நம்ம பார்த்து உலகத்தை அசத்தாக இருந்தால் விளங்காது சத்தாக இருந்தால் நீங்காது நீங்க சத்து சொல்ல முடியாது முடியல முடிஞ்சு வச்சு நினைச்சுட்டாங்க இனிமேதான் நிறைய ஆரம்பிக்க போறது நான் பயமுறுத்துறேன் நினைச்சுக்காயங்க தெளிவு பிறக்கும் நம்பின்று மேலும் மேலும் தெளிவு அறிவிலே தெளிவுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கோமே கிடைக்காம போய்டும் எத்தனை தோன்றவே எல்லாத்தையும் நீக்கணும் இல்லை இல்லை ஆதேச நேத்தி நேத்தி தியாத்மா எல்லாம் ஞாபகத்துக்கு வரணும் கிடையாது கிடையாது என்பதால் என்ன இல்லைங்கிறதுக்கு ஆதாரமான ஒரு மெய்ப்பொருள் விளங்குகிறது என்னது ஒரு பாட்டு இருக்கு அறிவுக்கு அறிவு வேறு உண்டு என்று எண்ணும் அறிவற்ற குதர்க்க மூடற்கு அனவஸ்தை பலமாய் தீரும் அறிபடும் பொருள் நீ அல்லை அறிபட நீ அல்லை அறிபொருள் ஆகும் உன்னை அனுபவித் தறிவாய் நீ ஏ கைவல்யனவன் சொல்றது அனுபவித் தறிவாய் நீ தாய்மான கூட ஒரு பாட்டு பந்தமரும் விஞ்ஞான பண்பொன்றை அருளி அந்த பண்புக்கேதான் தேசம் இல்லை காலம் இல்லை திக்கும் இல்லை துந்தம் இல்லை அப்படின்னு ஒரு பாட்டு அப்புறம் கடைசியில் முடிவோம் என்று இல்லாததும் அல்ல அப்படின்னு சொல்லி பாட்டு ஒருவருக்கொருவர் இப்படி சொல்றதுனால என்னாச்சுன்னா பாரமார்த்திக சத்தியம் நிரூபிக்கப்பட்டது நரூபமேகோபியம் கௌடபாத காரிக்கல இருந்து நம்ம கீதையை நினைக்க முடியறதுன்னா கீதையோட மகிமையை நினைச்சுக்கிட்டே இருக்கலாம் மகிமையை புரிஞ்சுக்கிறதுக்காகவே கௌடபாத காரிக்கை படிக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து ஒன்னும் கிடையாது ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை இதுக்கு இருப்பும் இல்லை இதுதான் இப்ப படிச்சுட்டு இருக்கும் இப்ப மூணு ஸ்லோகம் என்னன்னா நரூ ஓஹோ அதுதானா இது என்ன அது ரொம்ப புரிஞ்சிட்ட மாதிரி நரூபமஸ் அதுதானா இதுங்கற போது என்ன அர்த்தம் ஏதோ கொஞ்சம் அலெக்ஸ் ஓஹோ நரூபமஸ்ய ததோபலભ્યதே நாந்தோ நச்சாதிர் நட சம்ப்ரதிஷ்டா அஷ்டமேனன் சுவிருூடமூலம் அசங்க சத்ரேண டுறேன சித்வ டுறேன சித்வ சரி இப்படி என்னாச்சுன்னா அது தைகி ஏவம் அஜாத் ஏவம்ங்கிறது இல்லை நம்ம சேர்த்துமானாம் அஜாத்தின் இப்படி அவர்கள் அஜாத்தியை விளக்குகிறார்கள் நம்ம கஷ்டப்பட அவனே நமக்கு அஜாத்தியை விளக்கி சொல்லிவிடுறான்பா அதனால வயம் என்னது அப்ரிசியேட் நாங்கள் அப்ரிசியேட் பண்றோம் அட்மயர் பண்றோம் தேங்க் பண்றோம் வெல்கம் பண்றோம் ஆஹா எங்களுக்குவாதம் பண்ண போறது இல்லை ஏன்னா நாங்கள் ஒரு கொள்கை வச்சிருந்தால் தானே சிருஷ்டியை பற்றி எங்களுக்கு சிருஷ்டியை பற்றின கொள்கையே இல்லை எங்களுடைய கொள்கை என்ன தெரியுமோ சிருஷ்டி எப்படி வந்ததுங்கிற கொள்கை இல்லை சிருஷ்டியே இல்லைங்கிறது எங்கள் கொள்கை அப்படி இருந்தால் நீங்கள் உங்கள் கொள்கை என்னது சிருஷ்டி எப்படி வந்ததுங்கிற கொள்கை உங்களது ஆகினால்தான் இப்படி தான் வந்ததுன்னு அவன் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கான் அப்படி தான் வந்தது நீ அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்க நான் சிருஷ்டியே இல்லைங்கிற போது எனக்கேது கொள்கை உங்கள் உங்கள் தீரி என்ன கிரியேஷனை பற்றி அப்படின்னா எங்களுக்கு தீரியே இல்லை அப்படின்னா தைகி சார்பம் நாங்கள் விரோதமாக அவரோடு நாங்கள் பேசுவதில்லை அனுமோமகே கேவலம் அனுமோதாமகிற நாங்க அப்படியே ஆகா ஒத்துக்கிறோம் ரொம்ப அழகா பண்றீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எங்க ஒத்துழைச்சிட்டீங்க போறோம் அவனுக்கு மதிப்பு வர வேண்டாம் இவன் பேர் பெரும்பாலும் நினைச்சு ஓட்டு போடல அவன் போகணுங்கிறதுக்காக ஓட்டு போட்டது இப்படித்தானே போடுறாங்க சரி பரவாயில்ல இந்த மோசத்துக்கு இந்த தடவை கொடுப்போம் வாய்ப்பு இது மோசம் பண்ணினா பண்ணிட்டு இருக்கும் அதனால இந்த மோசத்தை இன்னைக்கு கொஞ்ச நாளைக்கு ஒதுக்கி வச்சுட்டு அந்த மோசத்தை நமக்கு என்ன வாய்ப்பே இல்லை மோசத்தை தான் சூஸ் பண்ணணும் சரியா இருக்கிறது எங்க சூஸ் பண்றதுக்கு நமக்கு வாய்ப்பு நம்ம அவ்வளோ புண்ணியமாக பண்ணியிருக்கோம் புண்ணியமே பண்ண இது மோசம் படுமோசம் படுபடு மோசம் அப்படிங்கிறது இதுதான் நம்மளால பண்ண முடியும் ஆஹ தைகி சார்த்தம் ந விவதாமகா அவர்களோடு நாம் விவாதம் பண்ணலாம் சொல்றார் கேவலம் அனுமோதாமகே ந விவதாம சங்கராஜர் ரொம்ப அழகா கேவலம்னு ஒரு பதம் போட்டார் ரொம்ப அழகாக கேவலம் அனுமோதாமகே அனுமோதாமகை என்ன அர்த்தம் நாங்கள் அதை அப்படியே அனுமதிக்கிறோம்னு அர்த்தம் அனுமதிக்கிறோம் நீங்கள் இருவரும் சொல்லுவது நூற்றுக்கு நூறு சரி என்று நாங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம் உங்களோட வாதம் பண்ணாமல் ஏற்றுக்கிறோம் நீங்க ரெண்டு பேரும் சொல்றது சரின்னா என்ன அர்த்தம் ரெண்டு பேரும் சொல்றது தப்புன்னு அர்த்தம் ரெண்டு பேரும் ஏதோ ஒன்று தானே சரியா இருக்க முடியும் நீங்க ரெண்டு பேரும் சொல்றது சரி என்ன அர்த்தம் நீங்க ரெண்டு பேரும் சொல்றது தப்புங்கிற அர்த்தத்தில் அந்த அர்த்தத்தில் சொல்லுவோம் அனுமோதாம இன்னும் கூட சொல்லலாம் மோதாமகைன்னா என்ன அர்த்தம் நீங்க சொல்றதை கேட்டு ஒரே ஆனந்தமா இருக்கு எங்களுக்கு என்ன அர்த்தம் ரொம்ப ஆனந்தமும் ஆனந்தம் எங்களுக்கு அப்படியே ஒரே நேரத்துல நிறைய ஸ்வீட் எல்லாம் வச்சு எதை சாப்பிடறதுன்னு தெரியாம நாங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அனுமோதாமஹே ஹே சிஷ்யா அத்தா தைகி சார்த்தம் விவதாமஹா பக்ஷ பிரதிபக்ஷ கிரகணேன நாங்க பூர்வ சித்தாந்தம் எல்லாம் இதுல வச்சுக்க போறது இல்லை கிரகணேன யசா தே அந்யோன்யம் அவர்கள் எப்படி ஒருவருக்கொருவர் விவாதம் பண்ணுகிறார்களோ அப்படி நாமும் ஒருவர்களா அவர்களுடன் ஒருவராக சேர்ந்து கொண்டு விவாதம் பண்ண போவதில்லை விவாதம் பண்ண போவதில்லை பரமார்த்த தரிசனம் அனுஜாத்தம் அஸ்மாதிகி ஆகவே விவாதத்திற்கு அப்பாற்பட்ட பரமார்த்த தரிசனத்தை தெரிந்து கொள்ளுங்கள் ஹே சிஷ்யா நிபோதத்தை யாரை பார்த்து ஓ சீடர்களே இந்த உண்மை ஒரு குரூப் உட்கார்ந்து நடக்குது அங்க ரெண்டு பக்கம் அவங்க ரெண்டு பேரும் வருஷம் கிழக்காடா பேசிட்டே இருக்கான்னு வச்சுங்களேன் நமக்கு என்ன தோணும் ரொம்ப நேரம் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் என்ன பேசினாங்க இதே பேசினு ஆக அவிவாதம் நிபோதத்தை நமக்கு இந்த வாதம் ஏகாந்தே சுமாசியம் பரதரே சேத்தீயம் பூர்ணாத்மா சுமீட்சியாம் ஜகதிதம் தாதித்திருஷ்யம் பிரிளாபியாம் நம்ம இதை பன்னிண்டு பேசாமே சுகமாசியம் அப்படி நம்ம கனெக்ட் பண்ணிக்கோ சாதன பஞ்சங்கள் நமக்கு ஹெல்ப் பண்ணுறது ஏகாந்தே சுக வாத பரித்தஜம் ஏகாந்த சுகமா அது பரபர்தூன் வாத பரித்தஜனோக ஏகாந்த சுகம் ஆயத்தம் பமனயம் பூர்வம் அவிவா இனி ஏற்கனவே சொன்ன ஸ்லோகத்தை கோட் பண்ண போறார் அதை அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம் மாலை வகுப்பில் பார்க்கலாம் ஓம் ஈஸ்வரோ குரு ராத்மேதி மூர்த்தி பேதவிபாகினே யோமவத்யாப்த தேகாஜ தட்சிணா மூர்த்ததே நமஹா ஐயனே ஜனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறுொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பற்பாழி பராபரமே ஓம் சாந்தி ஷாந்திஷாந்தி ஹரி ஓம் ஆதிகுருநாசஸ்வாமிக்கி ஜகன்மாதா புவனேஸ்வரி தேவிக்கி சத்குருநாசஸ்வாமிக்கீ